சத்குரு சுவாமி கீஜை குரு கிருப்பியால் கற்க பாகவதம் கோபிகா ஜீவன ஸ்மரணம் கோவிந்தா கோவிந்தா சமஸ்கந்தம் பூர்வார்த்தத்தில் நாற்பத்தி ஒன்றாவது தியாகம் பகவான் அன் கண்ணன் பலராமனோட அக்ரூரை ரத்தத்தில் கூட்டு வந்து மதுரா நகரில் விட்டுறார் வீட்டுக்கு வாங்கோன்னு சொல்றார் பின்னால வரேன் அப்படின்னு சொல்லி அவர் அனுப்புறார் அதை தான் கடைசியாக பார்த்தோம் அதான் முதல்ல அந்த விளக்கத்தை அதாவது பாஷ்யக்காரர்கள் தான் விளக்கம் கூடக்கூடிய ஒரு நிற உரையாசிரியர்லாம் சொல்றது எப்படின்னா இந்த அத்தியாயத்தினுடைய சுருக்கத்தை எப்படி சொல்றாருன்னா ரெண்டு ஸ்லோகத்தில் சொல்கிறார்கள் எப்படியும் ஏகச்சத்வார் இம்சகே நாற்பத்தி ஒன்று ஏக்கசத்வார் இம்சகே அகன்னு பிரஜகம் பிரவிஷன் புரீம் தத்தோ வரான் அதா துஷ்டா ஜக சமக் கிரூரமண பிரமோ ஸ்வாம சந்தர்சன சத்பாதராஜானி மதுரம பசியத்து அலங்கிருத்தனந்த மகோத்சவாட் பட்னத்தில் பிரவேசம் உண்டார் பட்னப்பிரவேசம் சொல்லுவார் பட்னப்பிரவேசம் சொல்றது இப்போ சன்னியாசிகள்லாம் இப்போ ஆச்சாரியர்கள் இருந்தால் மகாபுருகள்லாம் எனக்கு சின்ன வயசில் இருந்த போது தெரியும் சின்ன வயசில் நான் ஸ்கூல் போகிற காலத்தில் இருந்தேன்னா திருச்சியில் இருக்கிற போது பட்டப்பிரவேசன்னு பெருசாக ஊர்வலம் வரும் அப்போது இப்போ இதான் இந்த திரவிடியா சொந்தனால்தானே ரொம்ப எல்லாம் கெட்டுப்படுது அப்போது அந்த பக்தவ்சலம் வரைக்கும் நல்லா இருந்தது ஆமாம் பக்தவத் சலனுடைய கவர்மெண்ட் வரைக்கும் நல்லா இருந்தது அதை கரெக்டாக சொல்லணும் அப்போது என்னென்னா வந்து இது வரும் ஒட்டாகம் வரும் யானை வரும் குதிரை வரும் அப்புறம் பல வாத்தியங்கள் கோஷம் வரும் பல்லத்தில் இல்லைன்னா ரத்தத்தில் அவர் வந்து பிரவேசம் வராப்பில் வேத கோஷங்களும் சேர்ந்து அப்படி வந்து அது சொல்லுவார்கள் அது பட்டண பிரவேசன் அப்படி கண்ணன் வந்து தன்னுடைய இடம் தானே நித்தியம் சன்கீதோ ஹரிகின்னு மதுரை பற்றி சொல்கிறது இல்லையா மது தசமஸ்கர்ணம் பூர்வார்தம் ஆரம்பிக்கிற போது சொன்னது நித்தியம் சன்கீதோஹரின்னு இந்த அப்படிப்பட்ட மதுரையில் அவர் நித்தியம் இருக்கார் அவர் அவருடைய சான்னித்தம் எப்போ இருக்குது அதில் இவர் வந்து தன்னுடைய இடம் தான் எப்படி இருந்தாலும் அவருடைய இடம் தானே எல்லாம் அவரு தானே பட்டத்தில் பிரவேசிக்கிறார் பட்ட பிரவேசம்னு சொல்லணும் பட்ட பிரவேசம் பண்ணி வண்ணான முடித்தார் சந்தோஷம் அடைந்து சுதாமங்கிற துணை நெய்வனுக்கு வரநிலை கொடுத்தார் அப்புறம் மாலாக்காரனுக்கு அனுகிரகம் பண்ணார் தன்னுடைய லோக்கத்தை காண்பித்து அதாவது தன்னுடைய அந்த திருப்பார் கடல் கோலத்தை காண்பித்து கருணை புரிஞ்சு அவருக்கு சந்தேகம் பட்ட அக்ரூருடைய மனசை சந்தோஷப்படுத்தினார் அலங்காரமாக இருக்கக்கூடியதையும் எல்லா மகோத்வம் இருக்கக்கூடிய தன்னுடைய ராஜதானியான மதுரா பட்டணத்திற்கையும் அவர் பார்க்குறார் இப்படி இந்த அது பார்க்குறாரு அது தான் வந்து இந்த சாப்போற்சவம் நடக்கிறது அதையும் சுற்றி பார்க்குறார் தன்னுடைய கோட்டையோடு அவர் பார்க்குறார் அதுதான் இதில் வந்து நாற்பத்தி ஒன்றாவது தேசத்தில் உபதேசம் பண்ணப்படுறது அப்புறம் இன்றைக்கும் உயர்ந்த ஒரு நகரம் அதில் வந்து கண்ணனுடைய அந்த ஜென்ம அந்த இது பார்க்கலாம் அங்கே வந்து ஜெயிலில் பாவம் பிறக்கிறதே பிறந்தது குழந்தை சரி பிறந்தது ஜெயிலில் குழந்தது கிளம்புற போது தனியாக இருக்கார் தனியாக இருந்து ஒரு ஒரு வேட நாள் அடிபட்டு கடைசியில் யாரையும் பக்கத்தில் வச்சுக்காமல் டக்குன்னு ரகசியமாக கிளம்பிட்டார் சரீர அதக்துவா தாம் அமிஷத்துக்கு சொக்கம் அப்படின்னு இருக்கும் அதக்துவா சரீரத்தை காணாமல் பண்ணிட்டார் ஒரு ஒவ்வொரு புராணத்தில் ஒரு மாதிரி காண்பிப்பார்கள் கல்ப பேரம் இருக்கும் மற்றதெல்லாம் இருக்கும் ஆனால் பாகவத பிரமாணத்தில் யோகத்துலேருந்து டக்குன்னு கிளம்பிட்டு தான் காரணம் வச்சுன்னு கிளம்பிட்டார் கா வந்து கடைசியில் காலை அடித்தானா இல்லையா அந்த ஜரா அவர் இரும்பு துண்டை வச்சுட்டேன் மான் நினச்சுட்டேன் அவனுக்கும் ஒரு சொர்க்கத்தை கொடுத்துட்டு கிளம்பிடுது இப்போ மொத்தம் பிறந்ததுலேருந்து கடைசி வரைக்கும் கஷ்டப்பட்டது யாருன்னா கிருஷ்ணன்னா சௌக்கியமாக இருந்தது யாருன்னா ராமன் என்னெண்டா சொல்கிறேன் நான் அது சத்தியமான விஷயம் நான் உண்மையை சொல்கிறேன் நான் அலத்தி இலத்தி எல்லாம் பார்த்து சொல்கிறேன் ஒரு வருஷம் அந்த ராமன் கிட்ட தான் அல்லோகல கல்லோகல பண்ணிட்டு எல்லாம் பண்ணிட்டு கவையேன் ஆரம்பத்துலேயும் கடைசி வரையும் கஷ்டப்பட்டது பாவம் இந்த குழந்த கிருஷ்ணன் தான் ஜாலியாக இருக்கேன் அது ஏன்னா அவனுடைய அந்த இந்த இதில் இருந்தான் அவனுடைய அவனுடைய சுரூப லக்ஷணத்தில் இருந்தான் அதுதான் விஷயம் சுரூப லட்சணத்தில் இருந்தால் வந்து சீர பற்றி சமாச்சாரம்லாம் அவன் கேர் பண்ணல பகவான் வந்து சரீர சம்பந்தமான அவனுடைய ரூ இது லௌகிகம் பராக்கிருத்த சரீர சம்பந்தம் பற்றி கேர் பண்ணலாம் அப்படி சரி பார்ப்போம் நம்ம விட்ட இடத்துலேருந்து பார்ப்போம் பதினாறுலேருந்து அர்த்தம் சொல்லிட்டு தான் விட்டோம் விட்ட இடத்துலேயும் பார்ப்போம் அந்த தேவதேவான்னு சொன்ன ஸ்லோகம் இருக்கேன் அது வசத்தியான ஸ்லோகம் அதில் வந்து முதல் லைன் வந்து பிரார்த்தனை ஸ்லோகம் வரும் ரெண்டாவது லைன் மாத்திரம் மாற்றிருக்கும் தேவதேவா ஜெகன்னாத புண்ணிஷ்ட வன கீர்த்தனா எல்லாம் அதில் வந்து நாமாவையும் சப்தாக சரணந்தேவா சபலம் குரு சர்வதன்னு இப்போ பின்னால மாற்றுறது அதான் சொன்னது சுக்கர் சொல்கிறார் இப்படி கிருஷ்ணனால அவருக்கு வந்து சொல்லப்பட்ட அக்குரு நான் பின்னால் வரேன் வந்த காரியமெல்லாம் முடியணும் அதாவது நான் எடுத்துக்கொண்டுடைய அந்த அவதார காரியம் இருக்கு அவருடைய ஷெடியூல் இருக்கும் சொல்லிட்டார் நாரத ஞாபகப்படுத்திட்டு போயிட்டார் எல்லாத்தையும் முடிச்சுட்டு வரணும் அதனால் நான் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு பக்தர்களுக்கெல்லாம் பிரியம் பண்ணணும் பண்ணுவோம் வரேன் அப்படின்னு சொல்லிட்டார் சொல்லிவிட்டு அக்ரூவருக்கு வந்து திருப்தி அடையலை பரவாயில்ல அவர் பட்டத்துக்கு போய் கம்சண்ட்டை போய் ரிப்போர்ட் பண்ணிட்டார் ராமகிருஷ்ணனில் கூட்டி வந்தாச்சு பலராமணி கிருஷ்ணன் கூட்டி வந்தாச்சுன்னு சொல்லி தான் தனக்கு இடப்பட்ட இது இருக்குல்லையா ஷெடியூலில் தனக்கு இடப்பட்ட அந்த ஒர்க்கு என்ன கொடுத்தாரோ அதை வந்து முடித்தாச்சுன்னு சொல்லிவிட்டு தன்னை வீட்டுக்கு போயிட்டார் அவர் சாயங்கால வேலை கிருஷ்ணன் வந்து பலராமோட சேர்ந்து இடையர்கள்லாம் கூட கோபுரர்கள்லாம் கூடப்பட்டு கூடப்பட்டு எல்லாம் அப்படியும் பல அந்த ராத்திரி வேலையில் நாம் கிழமை பிறந்தது இப்போ பகல் வேலையில் பட்டணத்தை பார்க்கணதுக்காக மதுரையில் பிரவேசம் பண்ணுறான் பட்டணப் பிரவேசம் பண்ணுறான்னு இதுதான் அப்படியே உன்னால் சொன்னேன் ஆமாம் அது வந்து ரொம்ப நல்லாயிருக்கும் நான் வந்து மகாபிரிவாலுடைய பட்டணப் பிரவேசத்தை பற்றி பார்த்துருக்கேன் மகாபிரிவா இவார் ஜெயந்திர பிரிவால் ரெண்டு பேரையும் பார்த்துருக்கோம் மற்ற பெரியவாள் வந்திருக்கார் அவள் பார்த்துருக்கோம் எங்கள் சுவாமி ஞாபகம் தான் எனக்கு அப்படியே மறக்கடிச்சுட்டார் அவர் ஸ்பட்டிக செய்யப்பட்ட உயர்ந்த கோபுரங்கள் இருக்கு அப்படி இருக்கு உயர்ந்த அந்த மத்துரம் பட்டண துவாரங்களோடு இருக்கு பெரிய தங்கமயமான கதவுகள் இருக்கு வாருங்க பிருகத் கேம கபாட்ட தோரணம் ஹேம அப்போது அவ்வளவு செழிப்பாக இருந்திருக்குங்க பெரிய தங்கமயமான கதவுகள் தோரணங்கள் இருக்கு தாமிரத்தாலும் பித்தளையாரம் அதாவது தாம்பரார கோஷ்டம் தாமரம் காப்பர் பித்தளை பிராசின் இது ரெண்டாலையும் செய்யப்பட்ட தானிய களஞ்சியங்கள் அப்போ என்னாகும்னா துருப்பிடிக்காது இதாகாது கெட்டு போகாது அப்படின்னு குதிரை கோட்டங்கள்லாம் இருக்குது அப்படி இருக்கணும் அகடியால் சூழப்பட்டிருக்கு உள்ளே பிரவேசிக்க முடியாது பழத்தோட்டங்கள் இருக்குது பூந்தோட்டங்கள் இருக்கு அப்படி சோபிக்கக்கூடிய மதுரையாக இருக்கிறது அந்த மதுரா நகரம் விவரமாக பார்ப்போம் இந்த சௌர்ணமயமான மளிகைகள்லாம் இருக்கு விவரமாக பார்ப்போம் பதினாறாவது ஸ்லோகத்திலே பார்ப்போம் தேவதேவன லோகத்தினுடைய நா உங்களுடைய நாமங்களை கேட்டாலும் பாடினாலும் சொன்னாலும் அனுகிரகம் பண்ணக்கூடியது பவித்திரமாகக்கூடியது பெரியவர்கள் உங்களுடைய நாமக்களே சொல்லிக்கொண்டே இருக்காங்க கிருஷ்ணா வசுதேவா கோவிந்தான்னு சொல்லிக்கொண்டே இருக்காங்க இப்ப நாராயணா அப்படிப்பட்ட உனக்கும் நமஸ்காரம் பகவான் சொல்கிறார் முதல்ல நீங்கள் நான் செய்ய வேண்டிய வேலையெல்லாம் இருக்குது இந்த எதுகுலத்தினுடைய துரோகியாக இருக்கான் அந்த கம்சன் அவனை ஒரு மாதிரி ஒரு கை ஒரு ச ஒரு சரி பண்ணிவிட்டு நம்முடைய நண்பர்கள் மித்திரர்களுக்கும் பிரியத்தை செய்கணும் அதுக்கப்புறம் அண்ணனோட அண்ணாவோட உங்கள் வீட்டுக்கு வரேன் வரேன் அவசியம் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு இவர் இப்படி பகவான் சொன்ன உடனே அக்குரூர மனம் இல்லாமல் மனசு இல்லாமல் திருப்தி இல்லாமல் நகரத்துக்குள்ளே மதுரைக்குள்ளே பிரவேசம் பண்ணிட்டார் தனக்கு கொடுக்க கொடுத்த ஒர்க் ஷெட் ஷெடியூல் தனக்கு கொடுத்த ஒர்க்கு டீட்டெயில் என்ன இருக்கோ அதை போய் கம்சண்ட்டை போய் ரிப்போர்ட் பண்ணி சொல்லிவிட்டு பலராமனும் கிருஷ்ணனும் வந்தாச்சு கூம்னு வந்தாச்சும் நகரத்துக்குள்ளே வந்தாச்சு இந்த மதுரைக்குள்ளே அவர்கள் பிரவேசம் பண்ணியாச்சுன்னு சொல்லிவிட்டு தன் வீட்டுக்கு போய் சேர்ந்தார் மத்தியான வேலையில் அதாவது ஆஃப்டர்நூன் டைம் ஒரு சுமார் ஒரு நாலு மணி வச்சுக்கலாம் அப்போ பகவான் கண்ணன் வந்து வளராமனோட நகரத்தை அந்த மதுரா நகரம் பார்க்கலை பகலில் பார்க்கணும் கா அதை பார்ப்பதற்காக கோபுரர்களோட அண்ணாவோட சூழன் மதுரைக்குள்ளே பிரவேசம் பண்ணுறான் கண்ணன் அந்த அழகான நகரத்தில் ஸ்பட்டிக கற்களால் ஸ்பட்டிகம் ஸ்படிக கற்களால் உயர்ந்த கோபுரங்கள் இருக்குது நகர வாயில்கள்லாம் நகர வாயில்கள்லாம் என்ட்ரன்ஸ் இருக்குமே அப்போ இருக்குது இல்லை பெரிய பெரிய நக நகரிகள் இது கோபுரங்கள் வாசல்கள் எல்லாம் பெரிய கதவுகள்லாம் தோரணங்களும் தங்கத்தாலாக இருந்தது ஆமாம் பிருகேம கபாட்ட தோரணம் பெரிய தங்க கதவுகளாக தங்கத்தால் கதவுகளும் தோரணங்களும் ஆகிருக்கு தானிய கலைஞ்சுகளும் குதிரை லயங்கள்லாம் தாமரத்தால் இருக்குது காப்பராலையும் பித்தலையால் இருக்குது தாமரார கோஷ்டம் அப்படி இருக்குது நகரம் வந்து அவ்வளோ லேசில் உள்ளே போக முடியாத மாதிரி அகழிகள்லாம் சூழ்ந்திருக்கு சுற்றி அதாவது தான் வந்து இது ஒவ்வொரு நகரத்துக்கும் அதுக்குண்டான ஒரு ப்ரொடெக்ஷன் அது இந்த ஜலத்தால் அகழி இருக்கும் இவனுக்கு அந்த நரகாசுரனுக்கு பலவிதமான அகழிகள் இருந்தது காற்று அக்னி அப்புறம் பெரிய கோட்டைகள் இப்படியெல்லாம் ஜலம் அப்படிலாம் இருக்குது பார்க்க பார்ப்போம் ஐம்பத்தி ஒம்பதாவது அத்தியாயம் பின்னால் வரும் இப்போ நம்ம நாற்பத்தி ஒன்றுல இருக்கோம் ஐம்பத்தி ஒம்பது அத்தியாயத்தில் பார்க்கலாம் அப்படி இருக்கு பெரிய பெரிய பெரிய பழந்தோட்டங்களும் பூந்தோட்டங்களும் இருப்பும் இருந்து பலவிதத்தில் அழகாக இருக்குது நாலு பக்கத்துலேயும் தங்கத்தால் இருக்கக்கூடிய மாளிகைகள் உப்பரிகளிருக்கு மேலே பார்ப்போம் இருபத்தி ஒன்றாவது ஸ்லோகத்துலேருந்து மூலத்தை சேவிப்போம் இருபத்தி ஒன்றாவது மூலத்தை சேவிப்போம் सौवर्ण सिंघाटकहर्म्यकुटीसभावनैरुपस्कृता वैडूर्यज्र अमलनील विध्रुम मुक्ता हरिद्भ पलभीषु वेदीषु सौवर्ण सिंघाटकह्य निष्कुट श्रेणीसभावस्कृता वैडूर्य वज्र जाला வஜிர அமலனீல முரபீஷுஷா முக்கிரிமேஷு ஆவிஷர்ராம் பிரீர்ணியுலம் ஜுஷு ஜாலா முக்கரந்திரிமேஷ்டர்சித்தரம் பிரீர்ணமரண்டனோட்சை பிரசூனீவி சபல்லவந்தம் வாக்கமுக சகேத்துல சபட்டிக்கை அப்பூணு ததிச்சந்தனோக் दीपा प्रसूनदीपलिपलव सवृंदरंभाक्रमु सकेतु स्वलंकृतगृहाँ सपट्टिका संप्रविषो वसुदेनंदनो वृत न वैस्त नरदेवर्त्मन दृष्टु समयु तुरीता पुरस्त्रियों हर्म्याो नृपोत्सुका संप्रविषो वसुदेवंदनो वृत वैस्ति नरदे वर्मन त्वरिता திரும் சமீகத் துரித புரத் திரோம் ஹர்மியிச்சோகா கச்சிட்டு விபரியவ்ஷண விஸ்மத்தேகம் யுகலேஷா பர கைக்கவணைக்கூபுராச்சனம் கட்சித்தை விபவத் விமத்தம் யுகலேஷா பர கதைக்கப்பவணைக்கூபுராங் ராபராச்சலோச்சனம் இருபத்தி அஞ்சாவது ஸ்லோக்கம் மறுபடியும் பாரும் இருபத்தொன்னுலந்து இருபத்தி அஞ்சு இருபத்தொன்னுலந்து இருபத்தஞ்சு மூலத்தம் தசமஸம் பூர்வா நாற்பத்தியொண்ணாவது அதாஜாடை திரணை சபா பனருப்பைடூரிய அமலீல முதரி வலீஷு வேதும் சௌவர்ணாடகை ஸ்ரேசபானஸ் வைடூரிய அமலீலவிலீஷு வேதும் ஜுஷா முக்கிமேஷு ஆவிஷ்டர் சம்சித்தலாம் பிரீர்ணியூலாம் ஜுஷா முக்கூட்டிரிமேஷும் ஆவிஷ்டவரிகரணம் பிரீர்ணமியாங்கஜத்தண்டுலம் ஆணும் வைரதிதி சந்தனோட்சி சபல்லவந்திரமுகை சகேத்துலாம் சபட்டிகி ஆணும் வைததி சந்தனோட்சீபீபாவலி சபல்லவ सवृंदरंभाक्रमु सकेदुभवकतगृह सप्टिकिक ता संवेष्टोवधुदेवनंदनों वृत वयस्त्रिखे नरधेवत्मना दृष्टि समीयूहोरीता पुरस्त्रि हर्मिया चेवा रो नृपोत्सुकाधुनंदनों वृत वयस्िखे नरधेवत्मना दृष्टुम समीयुहो तुरीता पुरस्त्रि हर्मिया चेब रु नृपोत्सुका கச்சிட்டு விபர்துத்தூஷண விமரத்தைக்கம் யுகலேஷதாக்கவணைக்கூபுராங்வாத்தீயம் டபராச்சோச்சனம் கச்சிட்டு விபரக்கூஷண விமரத்தைக்கம் யுகலேஷத பரப்பணைக்கூபுரா நாங் வித்தீம் ட்வராச்சோச்சனம் இருபத்தி அஞ்சாவது ஸ்லோக்கம் அர்த்தமாக இப்படி மதுரா நகரம் பிரவேசம் பண்ணுறார் கண்ணன் ஏன்னா அவர் பிறந்து சின்ன குழந்தையாக அப்பா கொண்டு போய் ராத்திரி உடனே பிறந்து ஒரு ரெண்டு மூணு மணி நேரத்தில் மதுரையில் விட்டு கிளம்பி போயாச்சு இப்போ தான் வருஷம் கழித்து கிளம்பி வரார் தன்னுடைய நகரத்தை பார்க்குறார் நிச்சயம் சந்திக்க அவர் சேர்ந்த ஊரு படிக கற்களால் செய்யப்பட்ட உயர்ந்த கோபுரங்கள் பட்டண துவாரங்கள்லாம் தங்கமயமாக இருக்குது கடவுகள்லாம் தங்கமயமாக இருக்குது தோரணங்கள் தங்கமயமாக இருக்குது தாமரம் பித்தல் அதாவது காப்பர் பிராஸ் இதனால் செய்யப்பட்ட தானிய களஞ்சியங்கள் அல்ல குதிரை இது கோட்டங்கள் அகடியால் பிரவேசிக்க முடியாத மாதிரி அப்படி அகழிகள்லாம் இருக்குது அதாவது சுற்றி ஒரு வெட்டி போட்டு அது வந்து இது மாதிரி அகழி இருக்கும் அதில் வந்து ஜல ஜந்து உங்களை போட்டுருவார்கள் முதலைகள் போன்றது அதில் வந்து யாரும் ஜலத்தில் இறங்கி வர முடியாது முதலையெல்லாம் சாப்பிட்டு அதுக்கு தனியாக ஒரே ஒரு பாலம் வச்சு அது மூலமாக தான் எல்லாம் உள்ளே போவார்கள் அந்த மாதிரி அகழி வந்து அந்த உள்ளே இருக்கக்கூடிய நகரத்தை காப்பாற்றக்கூடிய அளவு எதிரிகள் தென் அது மாதிரி பழத்தோட்டங்கள் இறைஞ்சிருக்கு பூந்தோட்டங்கள் நறைஞ்சிருக்குங்க அழகாக சோபையோடு இருக்குங்க நாலு ப சௌவர்ண சிங்காட்டக்காக ஹர்மியல் கூட்டிங்க சுவர்ணமயமான தங்கமயமான மாளிகைகளால் இருக்குது பூந்தோட்டங்களால் இருக்குங்க சதுஷ்பதங்கள் இருக்கக்கூடியது ஒரே ஒரு ஒரே தொழிலை கொண்டு உபஜீவனம் செய்யக்கூடிய சிற்பிகளுடைய சபைகள் அதாவது சிற்பிகள்ல கற்கள் அவருடைய சபைகளாலையும் வீடுகளாலையும் அலங்கரிக்கப்பட்டிருக்கு வைடூரிய கற்கள்லாஞ்சிருக்கு வஜ்ரங்களால் இருக்குது படிகங்களால் நீலக்கற்களால் பவழங்களால் முற்றுக்களாலையும் பச்சை கற்களாலும் இப்படி அலங்கரிக்கப்பட்டிருக்கு அதாவது இருக்கக்கூடிய எல்லா கட்டடங்கள் அதாவது வாழக்கூடிய மாளிகைகள் சத்திரம் மாதிரி இருக்கூடியது பல விஷயங்கள் எல்லாமே அப்படி இருக்கு வைடூரிய கற்களாலம் வஜ்ரங்களாலையும் பிடிகர்களாலையும் நீலக்கற்களாலையும் பழங்களாலையும் முத்துக்களாலையும் பச்சை கற்களாலையும் இருக்குது குறுக்கு வட்டங்களையும் திண்ணைகளிலும் ஜன்னத் துவாரங்களையும் மேடைகளிலும் உட்கார்ந்துக்கூடிய மாட புறாக்களாலையும் அப்படியெல்லாம் இருக்கிறது மயில்களார சப்தம் பண்ணப்பட்ட ஜலம் ஜலத்தை ஊற்றி நினச்சி சுத்தமாக வச்சுருக்கிற மாதிரி ராஜவீதிகள் அப்படி இருக்கும் ஒரு அடையாளம் சொன்னோன்னா ஒரு உதாரணம் சொன்னோன்னா உடுப்பியில் கிருஷ்ணன் இருக்கான் கிருஷ்ணனுடைய ரத்தோத்ஸம் வரும் அந்த ரத்தம் போகக்கூடிய அந்த இது இருக்கு இல்லையா அது அழகாக விஷாலமான வீதியாக இருக்கும் இன்னாக இருக்கும் அதாவது வெய்யல் காலத்தில் வந்து அதிகமாக கால் சுடக்கூடாதுங்கிறதுக்காக ஜலம் ஒத்தி ஜலத்தால் நனைக்கப்பட்டிருக்கும் கடை வீதிகள் உள்ள சத் சத்வரம் முன்முற்றங்கள்லாம் அழாக இருக்குது புஷ்பங்கள்லாம் வாரி இறைச்சி இருக்குது முளைகள்லாம் இருக்குது போரி அக்ஷதைகள் கொண்டு இருக்குது அதெல்லாம் அலங்காரமாக இருக்குது இது ஆசீர்வாதம் பண்ணுறதுக்கு இந்த போரி அக்ஷதைகள் கூகிறார்கள் தயிரையும் சந்தனம் பூசப்பட்டவர்களாக இருக்குது புஷ்பங்களோடையும் தீபங்களோடையும் கூடி மாவளக்கொத்துகளோட கூடியதாக இருக்குது அது மாவளக்கத்துகளோடு இருக்குணுன்னா இதெல்லாம் கொடுக்குற மாதிரியும் பூர்ணகும்பம் கொடுக்குற மாதிரி காய்களோட கூடிய வாழை வாழைகள் வாழை மரங்கு சப்ரந்த ரம்பாக்கிரமுகி அப்படி பாக்கு மரங்கள் கூடியிரு கொடிகளோட கூடிய இவ்வளோ இருக்குது ரெண்டு ஜான அகலமோட இருக்கக்கூடிய பட்டு வஸ்திரங்கள் கூடி இருக்கு ரெண்டு ஜான அகலம் அப்படின்னா சப்பட்டிகை நம்ம இந்த இது மயில் கண் மயில் கண் வேட்டி மயில் கண் வேட்டின்னு சொல்லுவார் இல்லையா அதில் வந்து எவ்வளவு குழவு ஜரிகை இருக்குன்னா ரெண்டு ஜான அளவுக்கு அவ்வளவு அவ்வளவு அகலமாக இருக்குது பட்டு வேட்டிகள் ஜலம் நிறைஞ்ச பூர்ண கும்பங்களால் மரியாதை செய்யப்பட்டாக வைக்கப்பட்டிருக்கு நன்றாக அலங்காரமானப்பட்ட துவாரங்கள் அதாவது வாயில் கா வாயில் வாசல்களோட கிரகங்கள் வீடுகள்லாம் இருக்குது அப்படிப்பட்ட மதுராபுரியை பார்த்தான் கண்ணன் அதாவது என்ன அப்படி ஒரு செழிப்போடு இருக்குது அந்த ராஜவெடி வழியாக வரபோது தோழர்கள் தம் ஃப்ரெண்ட்ஸோட சூழப்பட்டவர்களாக பிரவேசித்த வசுதேவ புத்திரனான்களான பலராமனி கிருஷ்ணனையும் ஏ ராஜனே அப்படின்னு பரீட்சை போட்டு சொல்றார் பார்ப்பதற்காக சந்தோஷம் கொண்ட ஆசை கொண்டவர்களாக பட்டணத்து ஸ்திரீகள்லாம் அந்த கோப ஸ்திரீகள்லாம் சொன்ன மாதிரி ஆகிடுச்சு பட்டண ஸ்திரீகள்லாம் வேகமாக வெளியில் வந்தார்கள் எப்படி இப்படிலாம் வேலை செஞ்சுட்டு இருந்தாலும் கண்ணன் வரான் கண்ணன் வரான்னு எல்லாத்தையும் விடோடு வேலையில் இருந்தார் ஏன்னா அவர்கள்லாம் கோபிகா ஸ்திரிகள் தான் இங்கே வந்து அவர்கள் பால் தயிர் வெண்ணெயெல்லாம் விற்றுக்காரங்களேன் பால் தயிர் வெண்ணெய் நெய்யெல்லாம் விற்றுக்காரங்க கிரேதுகாம கிலகோபகன்யா முராரி பாதாச்சிர சித்தவருத்தி மோகாரோசு கோவிந்த ராமோதரமார்த்தின்னு கோவிந்த ராமோதர ஸ்தோத்தில் சொல்கிறார் அவர் கிரேதுகாமான் கிலகோபகன்யா அப்படி அதனால் வந்ததுனால அவர்களுக்கு தெரியும் கண்ணனுடைய விஷயங்கள் எல்லாம் தெரியும் பட்டணத்திரீகள் அவர் வேகமாக உடனே வேலை அவர்கூட வேலையில் வந்தார்கள் வெளியில் வந்தார்கள் மேல் மாடியில் ஏறி பார்க்கிறார்கள் இப்படி சிலர் வந்து தாறு தரித்து கொள்ளக்கூடிய வஸ்திரங்கள் அல்ல வத்திரங்களை மாறி மாறி போட்டுருக்கார்கள் ஆபரணங்களை மாறி மாறி போட்டுக்கிறார்கள் வேறு சிலர் வந்து ஜோடியான போட்டுக்க வேண்டியதை ஒன்றை மறந்து ஒரு காதலை மொத்தம் ஒத்த காதலை போட்டு ஒரு காதலை ஓலை அழிந்து வரார்கள் ஒரு கையில் தன்னுடைய தண்டையை வச்சிருந்தே விண்ணொன்று ஒரு கண்ணுக்கு மெய் போட்டுன்னு இன்னொருக்குள்ள மெய் போட்டுக்காம வராங்க ஆக மொத்தம் விடக்கூடாது அந்த அவருடைய தரிசனம் பண்ணுறதை விடக்கூடாது கண்ணனை அப்படின்னு அவ்வளவு வேகமாக வருகிறார்கள் அந்த மதுரா நகர ஜனங்கள் மதுரா நகர ஜனங்கள் வரமா பார்ப்போம் என்ன சொல்றார் சுக பிரம்மரிஷிகள் இந்த அழகான நகரத்துல கண்ணன் பிரவேசிக்கிற போது ஸ்படிக கற்களால உயர்ந்த கோபுரங்களா இருக்கு நகர வாயில்களா இருக்கு அங்க பெரிய கதவுகளும் தோரணங்களும் தங்கத்தாலா ஆனப்பட்டது தானிய கலந்துகளும் குதிரை லாரியங்களும் தாமிரத்தாலையும் காப்பர் பித்தலாலயமாக இருக்குது நகரத்தில் அந்த மதுரா நகரத்தில் உள்ள சீக்கிரம் அவ்வளவு சுலபமாக போக முடியாதவர் அகழிகள்லாம் இருக்குது பழத்தோட்டங்கள் பூந்தோட்டங்கள் இது சேர்ந்து அப்படி நகரம் அழகாக இருக்குது நாலு பக்கங்களும் தங்கத்தால் இருக்கக்கூடிய கொடுங்கைகளும் உப்பரிகைகளும் இருக்கக்கூடிய மாளிகை இருக்குது அதாவது ஒவ்வொத்தர் செய்யக்கூடிய தொழில் வாரியாக அவர்களுடைய வீடுகள் வந்து நிறைஞ்சிருக்கு அதாவது ஒவ்வொரு செட் ஆஃப் சிற்பிகள் தனி மரம் வேலை செய்வர்கள் தனி இப்படியெல்லாம் உண்டு ஸ்மிதி ஒர்க் பண்ணவர்கள் தனி இப்படியெல்லாம் உண்டு அந்த மாதிரி இருக்குது அவர்களுடைய தொழில் வாரியாக பணிமனைகள் வெறு வீடுகள்லாம் அதே மாதிரி வைடூரியம் வைரம் வடிகம் நீளம் பவழம் முத்து மரகடன் இப்படி ரத்தங்கள் நினைச்ச மேடைகளாக இருக்குது திண்ணைகளும் அது மாதிரி இருக்குது முன்னால் இருக்கக்கூடிய போர்ட்டு அதாவது போர்ட்டிக்கொன்று சொல்ல அதெல்லாம் அங்கணங்கள் அப்படி இருக்கும் ஜன்னல்கள் குறுக்கு விட்டங்கள் மேடைகள் போன்றவற்றில் மாழப்புறாக்களும் மயில்களும் உட்காந்து மதுரமாக கூவி கொண்டிருக்கணும் தேர்வீதி கடை வேதி நாள் சந்தை எல்லாம் ஜலத்தை தெளிச்சு பரமா சுத்தமாக வச்சிருக்கார்கள் கால் வந்து அழுக்கு படாத மாதிரியும் மாதிரி வச்சுருக்காங்க புஷ்ப மாலைகளும் இளந்துழல்களும் பொரியும் அக்ஷதியும் வாரி அரைக்கப்பட்டிருக்கு ஒவ்வொரு வீட்டினுடைய வாசல் புறமும் தயிரும் சந்தன குழம்பும் தெளிச்சும் மாவழி கொத்தோட பூக்கள் தின தீபவரிசைகளோட வாழைத்தார்களோடு இருக்கக்கூடிய வாழை மரங்களும் பாக்கு கொலைகளோடையும் பாக்கு மரங்களும் கட்டப்பட்டிருக்கிறோம் உற்சவத்துக்கு இருக்கிற மாதிரி கட்டப்பட்டிருக்கோம் பட்டு துணி சேர்ந்த நீ ஜலம் வச்சிருக்கிற பூர்ண கும்பங்கள் வச்சுவிட்டு அழகாக அலங்காரம் பண்ணப்பட்டிருக்கு கிருஷ்ணனுக்காக தான் வச்சுருக்கார்கள் இப்படி நண்பர்களோட சூடன் ராதிவீதியில் நுழைய கண்ணன் மேலே பார்ப்போம் கிருஷ்ணா